வளர்ந்தது கா அன்னைக்கே என் கிரீடம் கலவு போய்ச்சோ அன்னைக்கு என்ன பண்ண ஒரு சிபிஐ விசாரணை பொருள் ஒழிஞ்சது அர்த்தம் போட்டாலே ஒழிஞ்சது உடனே ஒரு மூணு பேர எங்க இருந்தாலும் தெரிஞ்சிருந்தது இந்த பயணம் போய் ஒரு காட்டுக்குள்ள ஒரு காட்டுக்குள்ள பிடிக்கிறதுக்கு மூணு பேர் அந்த காலத்துல இப்ப ஒரு காட்டுக்குள்ள இருக்க ரெண்டு அரசாங்கம் முடியல முருகா முருகா இன்னும் என்ன பண்றது அருமையா போய்க்கு தேடிய கையவும் கையங்கலவும் அந்த கிரீடத்தோடு வர்றேன் வந்தவுடன் அந்த கிரீடத்தையும் வாங்கிட்டாங்க வாங்கி எனவே போன களவான பொருளும் வந்துட்டு சிந்தையராகி மறுபுலத்து ஒழித்த சேவரை சிலர்கோடு விருப்ப பந்தவர் கவர் வாங்கினர் கிரீடம் மட்டுமல்ல என்னென்ன இந்த சுக்கநாதர் கொடுத்த கிரீடத்தினுடைய ஆட்சி எழுத்தினாலி ஏற்கனவே போன பொருள் எல்லாம் வந்து திரும்ப வந்து எனவே பழைய கிரீடம் இருக்குது ஆனா இது ஆண்டவன் கொடுத்த கிரீடத்தை நினைச்சார் இப்படி மாணிக்கம் வெற்றப்படலாம் எந்த ஒரு அருமையான பள்ளத்தை செய்திருக்கிறார் எந்த ஒரு அழிமையான பள்ளத்தை செய்திருக்கிறார் ஒவ்வொரு மணியா எடுத்து இது என்ன அணிஞ்சா இன்னும் நன்மை வரும் இன்னும் நன்மை வரும் இன்னும் நன்மை வரும் சொல்லியிருக்கேன் அது எப்படி போய் கேட்டு யாரை கேட்டாரோ தெரியல அதோடைய நுண்மான நுழை பலம் ஆகவே இதுல என்ன ஒரு அமைப்புன்னா பிராண வழக்கில் அந்த வளம் இறந்தான் மேனி நவரத்தனங்கள் ஆகின என்பது வேணா அறிவுறது கஷ்டமா இருக்கும் மற்ற சில செய்திகள் என்ன நுட்பமானதுவாக பெருமான முருக பெருமான ஒருபுறம் அந்த தேக்கத்தால் பாருகின்ற ஒருமூர்த்தியுடைய திருவிடி நிழல் ஒருபுறம் இருந்து அணி செய்து அதற்கு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கின்ற பெருமக்களுக்கு வணக்கம் கூறி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் வணக்கம் வருணன் விட்ட கடலை வட்ட செய்த படலம் இந்த பகுதிக்கு வருகிறோம் பெரிய தேவர்களில் ஒருவன் அதாவது நீருக்கு தலைவன் நிலத்திற்கு தெய்வமன்தான் தொல்காப்பியத்துல ரொம்ப அருமையாக வருணன் மேய உலகம் என்று பெறுப்பார் அது பொருள் யார் வரப்போகுது எனவே நெய்தல் நிலத்திற்கு தலைவன் யார்னா வருணன் என்று சொன்னார் ஆகவே அந்த வருணனை பற்றிய ஒரு செய்தி இங்கே நாம் பார்க்க போறோம் அவன் எதற்காக கடலை விட்டான் அது எப்படி பற்றியது என்பது பற்றிய இப்பொழுது நாம் இது பதினெட்டாவது திருவிளையாடலாக நாம் எண்ணுகிறோம் மாணிக்கம் பெற்ற படலம் பார்த்தோம் அப்பொழுது அந்த மாணிக்கம் பெற்ற படத்திற்கு தலைவர் அந்த அந்த காலத்தில் ஆண்ட அரசன் அவனையே தான் இப்பொழுது அபிடேக பாண்டியன் பேர் அபிஷேக பாண்டியன் அந்த ஷே நம்ம தமிழுக்காக அபிடேகம் என்ற மத்திய கிட்ட அபிஷேக பாண்டியன் அபிடேக பாண்டியன் உண்டுதான் அவன் காலம் அவன் என்ன செய்தான் நம்ப அன்பு இறைவன் மீது சொக்கநாதர் மீது காரணம் என்னன்னா தன்னுடைய முடியே பெருமான் தந்தது மாணிக்கமிட்ட படத்தில் பார்த்தனால ஏ நீ கவலைப்படுற நானே வந்து சொல்றேன்னு மாணிக்கத்தின் அவரத்தினங்களை கொண்டு வந்து அதனுடைய விலையெல்லாம் சொல்லி தரம் எல்லாம் சொல்லி அதை அந்த முடியை கொடுத்தவர் எனவே அப்படி பெருமானுடைய அந்த அருளுக்கு இலக்கானவர் ஆனாலே பாண்டிய மரபில் சொக்கநாத பெருமான் தான் வழிபடுகவு அவங்களுக்கு வேற ஒண்ணு மாற்றமே கிடையாது ம்மனும் சொ சொநாத பெருமானும் பாண்டாட்டு பேரரச தொடர்ந்து படிவடியாக அவரு குலதீபம் ஒரு நாள் பெருமான அபிஷேகம் செய்தான சித்திரை மதியில் சேர்ந்த சித்திரை நாளில் எந்த நாளில் சிறப்புனா சித்திரா பௌர்ணமின்னு சொல்றோம் இல்ல சித்திரை திங்கள் சேர்ந்த சித்திரை பௌர்ணமி நாளில் எனவே சித்திரா அந்த நாள் நம்ம உடைப்பாங்க மாவட்டத்தில் அது மாதிரி வைத்து வழிபாடு செய்வது உண்டு அந்த காலம் நல்ல மாங்காய் சித்திர மாதம் நல்ல இது கொத்தா வைத்து பெருமானுக்கு வழிபாடு செய்கின்ற ஒரு பழம் உண்டு அதனால அந்த நாள்ல வழிபாடு செய்யும் சொக்கநாத பெருமானுக்கு என்னைக்கு சித்ரா பௌர்ணமி இந்த வழிபாடு செய்தால் ஆன்மாவுக்கு என்ன கிடைக்கும் போற போக்கல வீடும் நல்கும் அப்படி செய்வதை அனுவிப்போ அனுபவிப்போம் அணுவிக்க கூடாது விடம் அதனால எனவே இம்மை போகத்தை இந்த பூசணையை வழங்கும் இம்மையில சரி இதெல்லாம் முடிந்த பிறகு ஒரு காலகட்டத்தில் வீடும் நல்கும் முடிவானது வீடு பேர் பேட்டையும் வழங்க வல்லது இம்மை உடனுக்குடன் பயனாக இருக்கிற ஒன்றையும் வழங்க வல்லது அப்படிப்பட்டது பூசனை அந்த பூசையை செய்தான் அவன் வழிபாடு செய்தான் என்பதுதான் வரலாறு ஆனாலும் பதிஞ்சோதி முனிவர் அந்த வழிபாட்டின் பயனன் என்பதை சொன்னார் அதனால் திருவள்ளுவர் சிறப்படு பூசணை செல்லாது வானம் வரைக்கும்ியல் வான்கும் என்று அடிக்கடி சொல் நாட்டில் இருப்பார்கள் மழை பெய்ய காலத்தில் பெய்யாவிட்டால் பெருமானுக்கு நடக்கின்ற சிறப்பு வழிபாடும் நாள் வழிபாடும் நடவா என்று எப்ப சொன்னார்கள் அதுவே அவர் கடவுள் உண்மை உடையவர் என்பது தெரியும் சொல்லாது சிறப்படு பூசணி செல்லாது வானம் வரக்கு மேல் வானம் ஒர்க்குமே மழை பெய்யலன்னு நாம வந்து வயிறு வாடுவோம் இல்ல புல்லு கூட தலகான இல்ல ஏர்ல கட்டி மக்கள் உழவ மாட்டார்கள் ஆனா அது மட்டும் இல்ல ஆண்டவனு கூட வழிபாடு நிகழாது நிகழாது ஆமா தனக்கு இருந்தால்தான் வைக்காது பாப்பான் அவன் சாப்பிடல ஆனாலும் அந்த பெருமானுக்கு வைக்கணும்னா இவன் வயிறு காயாம இருந்தாதானே அங்க போவான் இல்லைன்னா இவன் தூக்கில வாயில போட்டுவான் அதனால திறப்படும் பூசணி செல்லாது முருகப்பெருமானை வழிபாடு விடாமல் செய்கிறோம் என்று சொன்னால் ஒன்று இம்மை வீடு பெயர் பயன் இரண்டையும் வழங்கும் அதனால புத்தியும் வீடும் நல்கும் பூசணி நடத்தலுற்றான் இதை வந்து திருமுறை சொல்லால் சொன்ன எப்படி சொல்றது திருமுறை சொல்லால் சொன்ன பொண்ணு மெய்பொருளும் தருவானை போகமும் பெருவும் புனர்பானை என்று சொல்லு திருமுறை சொல்லால் இவர் புத்தியும் வீடும் என்றார் பரிசோதனை இவர் திருமுறை சொல்லால் சொல்லுக என்று சொன்னால் பொண்ணு மெய்ப்பொருளும் பொண்ணுங்கிறது இம்மைக்கு பயன் இல்ல மெய்ப்பொருளும் ஞானம்ங்கிறது வீடு வேற்றுக்கு பொண்ணு மெய்பொருளும் தருவானி ஒரு கால் எங்க மாதிரி தவறி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு சுந்தரமூர் சுவாமிகள் ரொம்ப அருமையா அடுத்த வழியில விளக்கமும் தந்தார் பதவரை தந்தார் இந்த தேவாரத்தில் போய் பதவியோகும் அப்போ நிரல் நிறைய வச்சுக்கணும் பொன் தருவது போகத்துக்கு மெய்பொருள் தருவது திரு சென்றடையாத திருவாம் பெருமானை அடைவது பொண்ணு மெய்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்பானி பொன்னினால் போகமும் திருவினா மெய்ப்பொருளால் திருவும் தரலாம் எனவே சீக்கொல்ட்டு புத்தியும் வீடும் நல்கும் ஆகவே திருமுடி சொல்லால் சொன்னால் அப்படி சொல்லும் இல்லைங்களா அதை தரும்படியான அந்த வழிபாட்டை மேற்கொண்டார் சரி என்னென்ன அதுக்கு செய்த நரியனை நரியனை அருமையான மனம் கவனம் நல்ல பசு நல்ல மேய்க்க வேண்டிய இடத்துல மேய்த்து நல்ல குளிக்கப்படுத்தி இது பண்ணி ரொம்ப தூய்மையான புல்லை நுகரை செய்து தூய்மையான தண்ணீரை பருக செய்து தூய்மையான இடத்துல கட்டி அதன் வாயிலாக வருகின்ற அந்த கரந்த பால் கண்ணலோடு என்று சொன்னாரு அதிலிருந்து கரந்த பாலை கொண்டு பழைய முறையில் இந்த மிஷின் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பச்சை பாலில் வெண்ணெடுக்கிறதா இல்ல தாமியே இருந்து ரொம்ப அருமையாக பானையில காய்ச்சி கொஞ்சம் ஆற விட்டு மோரம் விட்டு அதை தயிராக்கி பிறகு மத்த எடுத்து கடைந்து அப்படி உருட்டி கொண்டு வந்த வெண்ணெய் அதை ரொம்ப அருமையா முருங்கலை போட்டு காய்ச்சி பெருமானுக்கு நெய் அப்டியும் இருக்க முடியுமா ஆடி நாய் நெய்யோடு பால் தையர் அந்த சிற்றம்பலம் பெருமராஜ பெருமான் என்ன பண்றாய் நறு நெய்யோடு நறுமையான இந்த கடையில வாங்கறது என்னையூழிக்கு அபிஷேகம் பண்ண உடனே சும்மாவே இருந்துள்ள அதனால ஆடி நாய் நறு நெய்யோடு பால் தயிர் யாரு கூட இருந்து பார்த்தாங்க தில்லைவாழ்ந்தனர் அந்தனர் பிரியாத சிற்றம்பலம் நாடி அந்த இதெல்லாம் அபிஷேகம் உனக்கே குஷி பாடி நாய் மறையோடு பல்கீதம் மகிழ்ச்சி வந்த உடனே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் இரவு பகலா நட்ட நடும் அருமையா வேதம் மற்ற இசைப்பாட்டுன்னு அருமையா பாடுகிறாயா இப்படி எல்லாம் இருக்கும்படியான பிள்ளை என்று நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் சொன்னதை நினைவு கூறலாம் இங்கே எனவே நரியனை ஆர நருங்குழம்பு நல்ல சந்தன குழம்பு முதலாக நெய் முதலாக சந்தன குழம்பு ஈராக எனவே அபிஷேக பொருள் உலகத்துல என்ன உண்டோ அத்துணியும் நட்டி பெரிய கற்பூர நீராட்டி கற்பூரத்தினால் ஆன குழம்பு அது நல்ல மனத்துக்காக அதையும் அந்த பெருமானு காட்டி அத்த வெள்ளம் பொங்க இறைவனை வியந்து நோக்கியத்துவான் இப்படி எல்லாம் அபிஷேகம் பண்ண பிறகு அந்த திருமேனியை நல்ல புதிய அந்த போல ஆண்டவனுக்கு ஆனாலும் நம்மை போல நினைக்கிறோம் நீராணவையும் நமக்கு தான் சொன்னார் திருவள்ளுவர் ஆண்டவனுக்கு மையம் சொல்ல புறந்தூய்மை நீரானமயம் என்று மக்களாகிய நமக்கான உடம்பு இல்லையா செய்யறமே தவிர வேற ஒண்ணும் இல்லை அதனால நம்மை போல் பாவிக்கும் போது நம்மை போல் நல்ல அருமையா அபியம் பண்ணும் சொன்ன உலர்ந்த துணி எடுத்து அப்படியே ஒத்தி அப்படி தலையெல்லாம் ஒத்துணும் ஒத்தி எடுத்து அந்த ஈரம் நீக்கணும் நீக்கி பிறகு நல்லா உலர்ந்தாரு மென்பட்டம் அருமையா மாலை எல்லாம் அணிவித்து ரொம்ப அருமையா அந்த அலங்காரம் செய்யறமே அபிஷேக அலங்காரத்துக்கு அடுத்த அலங்காரம் சுந்தரனேயோ என்றான் எல்லாம் சேர்த்த அப்படி மாறி பார்த்த உடனே நல்ல மௌனம் எல்லாம் வச்சு மலர் கிரியிடம் எல்லாம் வச்சு நிவேதனம் எல்லாம் பண்ண உடனே அப்படியே அந்த பாண்டியன் பார்க்கிறான் பார்த்து அவனே சொக்கன் தாய் மகிழ்ச்சியா என்னை என்றும் காப்பாற்றுகின்றரி அலாம் காத்தான் போடுத்துமாரித்துரையேடுவில அல்லது பொ உன்னை அல்லவா இப்படி பார்த்து அது போல இந்த பெருமானுக்கு இப்படி எல்லாம் செய்து அந்த அந்த மலர்மகுடம்பெல்லாம் வைத்து ரொம்ப பார்த்துட்டு அடா கற்பூர சுந்தரன் கடம்பவன சுந்தரன் என்றெல்லாம் சொல்கிறாளே கற்பூர சுந்தரங்கிறது ரொம்ப அருமையா இருப்பா நல்ல கவனமான மனம் அதோடு அழகா பார்த்தா சொக்குது என்று சொன்ன இப்படி சொல்லி அந்த பெருமாண்டத்தில் அவ்வளவு அன்பு அந்த பாண்டியன் யார் அபிஷேக பாண்டியன் அப்படி அப்படின்னு கூறும்போது பூசனை புரியும் எல்லை அந்த வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போதே பொன்னகற்கு இரமை பூண்ட வாசவன் வருடந்தோறும் பூசித்து வருவான் இந்த நாளில் இந்த சித்தலா என்று பாண்டி மன்னர்கள் அல்லது மதுரை இருக்கின்ற பெருமக்கள் மட்டும் இல்ல இந்திரன் ஒவ்வொரு ஆண்டு இது மாதிரி வந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறான் அது எப்ப வருவான்னு கேட்டா இந்த வழிபாட்டுல யாரும் இல்லாத நேரம் பார்த்து வருவான் ஏனையோருக்கு இடையோர் இல்லாம வருவான் அப்படி வருகின்றவன் இந்த சித்தராபர் இவரெல்லாம் அருமையா பெருமானை போர்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கராஜயூர்த்தி போட்டி என்றும் அலைபுணர் செஞ்சடயம் ஆடி என்றும் பாட்டு பாட்டு என்ன உண்மையா ஆரூரா எந்தே அலரா நிலை அப்பர் பாட்டு இங்க என்ன ஆலவாயா எந்தன்றே அலறான் இல்லே பாடு ஆலவாயா எந்தன்றே அலரா நிலே என்று அப்படிதான் அலறணும் ரொம்ப அருமையா போன பிறகு பிறகு இவன் நுழைந்தான் உண்ட நுழைந்து அருமையா வணக்கம்லாம் செய்யலாம் தேசமை சிறப்பார் பூசை பூசணி புயும் எல்லை பொன்னகற்கு இறமி பூண்ட வாசவன் இந்திரன் அளவும் தாழ்த்து ஆகவே ஏற்கனவே ஒருவர் வழிபாடு செய்து கொண்டிருந்தா அந்த வழிபாட்ட கொடுக்க போக கூடாது அவங்க வழிபாடு செய்து முடித்து வந்த பிறகு போகுங்க வந்த பிறகு போகுங்க இவரென்னா உடனே பக்திதான் உடனே ஆழமா அந்த வேரோட புடிங்கிடுவாட்டு இருக்க அப்படிதான் சொல்லுவாங்க சில பேர் ஏன்னா இவருக்கு நேரம் ஆகுது வழிபாடு கொஞ்சம் கொஞ்சம் அதுவரை இந்திரன் காத்திருந்து அந்த அபிஷேக பாண்டியன் வழிபாடு செய்து நிறைவு பெற்று மிகுந்த மகிழ்ச்சி கண்ணில் ஆனந்த அறிவி கைமலை வழிபாடு பூசை செய்து தன்னாடு புக்கான் ஒத்தவரிய போய் அருமையா வழிபாடு செய்து தன்னுடைய நாட்டுக்கு போய்விட்டான் போயிட்டான் பின் போனவன் வரப்படாத ஆனா வரும் நாம போறதுக்கு முன்னே நம்ம நீ போய் அருமையா வழிபாடு செய்து வரலாம் இருக்கும் போது கதவு போட்டிருந்தாலும் கதவு சாத்தி இருந்தாலும் அல்லது திற போட்டிருந்தாலும் கொஞ்சம் மனசுக்கு சங்கடம் வரும் சங்கடம் வரும் நாம் போன நேரம் சார் திரை போட்டு வைணவ கோவில் எதிர்பார்க்கு திறப்பாங்க சிவன் கோவில விட திருமாவெருவா இல்ல அதிகமா போட்டுருவாங்க பொக்கு நேரம் திரை போட்டுருவாங்க நாம போற நேரம் திரை போட்டா மனசுல என்னமோ ஒரு பெரியது என்ன நாம போறோம் அந்த நேரத்துல திரை போட்டு அது போல இந்திரனுக்கு நாம் என்னையோ ஆண்டுக்கு ஒரு தரம் போகிறோம் நம்ம போகிற நேரத்துக்கு வழிபாடு செய்துட்டு அப்புறம் தான் நம்ம காலந்தால்து தான் செய்ய வேண்டியிருக்கு என்ற ஒரு கவலையோடு அங்கே போகிறான் போனால் போனோடனே அவை கூட கூடியது அவை கூடியது அவை கூடிய உடனே எல்லாரும் வந்தார்கள் அதில் வர்ணன் வந்தான் வர்ணன் வந்தான் வந்தது எதனால்னு கேட்டால் அவனுடைய நல்ல தலையெழுத்து அதுக்காக வந்தான் அது நல்ல தலையெழுத்து எப்படிங்கிறது பின்னால் போக போக தெரியும் வந்தான் வந்தவுடனே எல்லா அவையத்துல எல்லாம் பார்த்தது இந்த வருணம் மட்டும் கொஞ்சம் எழுந்திரிச்சுன்னு என்ன முகம் கொஞ்சம் வாடி இருக்கு அப்படின்னு கேட்டான் இல்ல வருணன் தான் உங்க தன்னை போல ஒருத்தன்வா இவன் வந்து வர்ணன் வந்து நெய்தல் தலைவன் இந்திரன் மருதல் தலைவன் மாயோன் மேய காடு உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்பூனல் உலகமும் தொல்காப்பியம் வேந்தன்னா இந்திரன் மருதநலத்துக்கு நாலு நிலக்கடவுகளை வைத்து வழிபாடு செய்ய சொன்னார் ஆகவே இவன் ஒரு தலைவன் மருத நிலத்துக்கு ஒரு தலைவன் நிலத்திற்கு அதனால என்ன முகமுஞ்சம் வாடி இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டான் கேட்ட உடனே அந்த இந்திரன் சொன்னான் சீலைப்பாடு முகிலூரல் செப்புவான் பெருமான் என்று சித்திராபுரம் போவேன் போனா கோவில்ல பெருமான் இருப்பாங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க அடியேன்னு போவேன் அருமையா வழிபாடு செய்வேன் பெருமானியன் மனமாற வழிபாடு செய்து வருவேன் இப்படித்தான் இதுவரைக்கும் பழக்கம் இன்னைக்கு போனேன் எனக்கு முன்ன அபிடேக பாண்டியன் அபிஷேகம் பண்ணி செய்தது ஒரு முக்கால் நேரம் காத்திருக்கும்படியா ஆச்சு என்னமோ எனக்கு அதுல இருந்து ஒரு சங்கடமா இருக்கு ஏன் பெருமான்னு காக்க வைத்து செய்தா நம்ம வழிபாட்டை எனக்கு மனசை உறுத்து அதான் நம்ம போகும்போது அந்த விளக்குகளுக்கு அது எல்லாம் எரியது அப்படியே எரிஞ்சுட்டு இருக்கணும் ஏதேன்னு ஒன்று இருந்தால் மனசுக்கு எதேனும் ஒரு குறைபாடு குறைபாடு இல்லைங்களா அந்த அதுனா அந்த மனசுல என்னன்னு கேட்டா நாம போற நேரம் எழுந்ததேங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு அது எது ஒரு மாதிரி பட்டுணும் அது மாதிரி அவனுக்கு பட்டுது இல்ல இந்த நிகழ்ச்சி படிப்பதன் வாயிலாக இங்குள்ளோர் எல்லா மக்களுக்கும் எந்தவித இடையோ இல்லாமல் இருக்கணும் கோயிலுக்கு பெருமானே அப்படி கண்ணார கண்டு வாயார வாழ்த்து தலையார கும்பிட்டு வருவதற்கு அப்படி அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறத ஆகவே இது எனக்கு அப்படி இருக்கு அதனால் இப்போது தலைப்பட இப்போது அலைப்பட சிறிதன் உள்ளம் ஆகோலம் அடைந்தது உண்டால் நான் ஒரு அசுர்த்த போய் ரொம்ப பெருமான் தோன்றினார் என்னப்பா வேணும் ஒருத்தவன் அவரு அப்படிலாம் வரலாறு அவன் ஆசை பாருங்க மக்கு பெயர் இவ்வளவு பெரிய அருமையா ஆண்டவங்கிட்ட வர கேட்கிறவன் உனக்கு என்ன வேணும்னா எனக்கு கற்பது இருக்காமல் வேணும்னு சொல்லாமே நான் யார் தடையில கை வைக்கிறேன்னு அவன் குளோஸ் ஆகணும் இப்படி ஒரு புத்தி கொடுத்து முற அதான் முதல்ல வந்து பயிற்சி பண்றதுலையாவே இருக்கட்டும் என்ன பண்றது ஒரு கடிதம் வந்திருக்கு அது போல இவன் என்ன கேட்டான் உனக்கு என்ன பாவ நான் இறக்கவே கூடாது தப்பித்தவரு இறந்துட்டேன்னா என் உடம்பெல்லாம் அப்படியே நவரத்தனமாயிடும்னு கேட்டானா உடம்புகள் ஒவ்வொரு அந்த துண்டும் என்ன நவரத்திரங்கள் ஆகணும் நம்ம உடம்பு எப்படி இருக்கும் மற்ற உடம்புல புதைக்கணும் என்னன்னு கேக்குன்னா பொறுக்கணும் நாமும் பொறுக்கும் ரெண்டாம் ஆனா இவன் பொறுக்கிறது உடனே பொறுக்கலாம் நாம பொறுக்கிறது எடுத்து ஒரு பானையில போட்டு எட்ட கொண்டு ஒரு ஆத்துல விடுறதுக்கு இவன் பொறுக்கிறது பாக்கெட்ல போட்டுக்கிறதுக்கு நவரத்தனம் திருநாவுக்கரசும் செம்பனும் ஒக்கவேக்குவார் அவங்க அறிவுறுல சாதாரண இல்ல நாம தான் என்ன பண்ணுவோம் நவரத்தனம் அந்த உடம்புல கிடந்ததுன்னு சொன்னா அப்படியெல்லாம் பொய்க்க வச்சு அப்படி இருக்கு கேட்டா இது எப்படியோ இங்க இருந்து தொலைபேசி மூலம் போய்ச்சு அப்பலாம் தேவேந்திரங்கிட்ட விடிஞ்சு போயிட்டு போ அந்த தொலைபேசி தேவேந்திரனோட பேசணும் எப்படியோ தெரிஞ்சு போச்சு அருமையா இருக்க உள்ள பொங்குது அழுக்காரு கேள்விப்பட்டேன் வந்தாரான் இந்த மக்கள் சொல்லு என்ன நவரத்தனமா ஆகும் வேண்டிய ஆமா நான் இறக்கவே கூடாது இறந்த நவரத்தன அருமையான வரம் உங்க மாதிரி இருக்குமா அலாரா அலாரா நாட்ட ஒரு பெரிய பெரும் புள்ளி ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்திரன் உங்களுக்கு எதேன்னு வேணுமோ நான் தரேன் அவனுக்கு கோவம் நான் ஆண்டவன் வரம் பெற்ற இறந்த பிறகு என் உடம்பு நவரத்தனம் ஆகும் நீ யாரியா உங்ககிட்ட நான் கேட்கறதுக்கு அப்படின்ட்டான் சரி அப்படியானாலும் அடியேன் ஒண்ணு கேட்கிறேன் தரலாமோ அப்படின்னு கேட்டான் அது ஆம் தருவோம் போற நேரத்துக்கு எனக்கு முன்ன ஒரு பெரியவர் இருந்து அந்த ஒரு பாண்டியன் ஒரு ஒரு மணி நேரம் காலந்தாழ்த்துதான் நான் பூஜை பண்ண முடியா இருந்தது அப்ப நம்பர் திருவுள்ளம் ஏதோ எனக்கு கொஞ்சம் ஒரு சில காலந்தாழ்த்து சில பயன்களை பெறணும்னு நினைக்கிறார் போல இருக்கு எந்த இப்படி கருதுனா இந்திரன் இல்லவா எனவேதான் அது கவலையா இருக்குப்பா அப்படின்னு வர்ணன் கேட்க சொன்னான் சொன்ன உடனே அவன் என்ன என்ன அவங்க சும்மா சாதாரணமான ஆளுவேன் வர்ணன் நல்ல ஆளு பெரிய பிராணத்தில் வருணன் என்று ஒரு நீங்க எழுதி நீங்க வச்சிங்கன்னா வருணுக்கு ஒரு பெரிய இடம் புத்தி சரியான புத்தி இல்லை இன்னைக்கு என்ன புத்தி ஆமா நீங்க போனீங்க போனவனே யாரும் செஞ்சுட்டு இருந்தா பாண்டியன் அந்தூர் பாண்டியன் அரசன் அவன் வந்து பூஜை செஞ்சுட்டு இருந்தான் செய்த எவ்வளவு நேரம் ஆயிடுச்சுனர் அவன் என்ன அன்னைக்கு சொக்கிவிட்டான் உட்காந்து மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு தான் நீங்க போய் செய்யல ஆமா அது என்ன பெரிய நீங்க மதுரைக்கணும் வசந்தரம் ஒருத்தனிக்கலிங்கம் என்னதான் அரை மணி நேரம் வழிபாடு செய்ததுக்கு போய் கலகிட்டு இருக்கீங்க வழிபாடு செய்த அவளைதான் விடுங்க ஒண்ணு கடுமையான கோபம் இந்திரனுக்கு ஏண்டா அந்த சிவத்திருமேனியை நீ மா பெரிய லிங்கமான கேட்டு புரிய உடனே மோடிவான் இந்திரன் சொன்ன முன்பு என் தன்னரும் பழியும் வேடச்சாபமும் தொலைத்தது அன்றோடமாக்கு முத முத திருமையாடல எது தொடங்குச்சு தெரியுமா ஞாபகத்தை கொண்டு வானப்ப வந்து மதுரை காண்ட முடிய போகுது அடுத்தது நான் மாறக்கூடல் அதனால என்ன முதல் முதல் தொடங்குச்சு மறந்துட்டக்கு இந்த பழுதிரத்த படலம் முத மொத எனக்கு படிய தீர்த்ததே அந்த மாலிங்கம் பா அடுத்த என்னன்னு தெரியுமா அவ்வளவு படிச்சிருக்கிறேன் வெள்ளை யானை சாபந்தீர்த்த படலம் ரெண்டாவது என் ஊர்தியினுடைய நான் ஊறுகின்ற அந்த யானைக்கும் சாபந்தீர்த்ததுப்பா நீ என்ன மாலிங்கமோன்னு கேட்டுட்டேன் எனக்கும் என்னுடைய ஊர்திக்கும் எல்லாம் அந்த சாபத்தை போக்கிய வள்ளல் பா வள்ளல் இன்னொரு தடவை மாலிங்கமோன்னு கேட்பியா இல்ல அப்படி போய் சண்டைக்கு போயிட்டான் சொல்லிவிட்டு உடனே சொன்னதை அறிந்த கடலுக்கு தலைவனாக இருக்கிற கடல் தெய்வம் என்று சொல்றேன் அந்த உடனே பாருங்க சாதாரண ஆளாயிட்டாங்க உங்க லிங்கம் மகாலிங்கம் பெரியலிங்கம் அல்லவா மகாலிங்கம்னு திரு திருவிடமருந்தூர் பெருமானுக்கு பேர் மகாலிங்கம் பொள்ளாச்சி மகாலிங்கத்து கூட என்னன்னு கேட்டா அவங்க பாரம்பரியமா அந்த அவங்க அப்பாலாம் அது மேல ஈடுபாடான் அதனால இன்னைக்கு அவர் தன்னுடைய அந்த பிறந்தநாளில் பங்குனி பரணியில திருவிடமருந்தூர் வந்து வழிபாடு செய்து போற அதான் அவர் அந்த பெருமான் பெயர் வச்சிருக்காங்க அவங்க மகாலிங்கம் என்று அதனால மகாலிங்கம்ங்கிற பெயர் திருடமருந்தூர்லிங்கத்தினுடைய சிவலிங்க திறமையினுடைய பெயர் இவன் சொல்லும் போது சொல்லிட்டான் பெ பெரிய இங்க சொல்லிவிட்டான் அவ்வளவுதான் அந்த சொல்லிட்டப்பாரு உடனே சொன்ன சரி உங்க பெருமான் திருபால வாயில் ரொம்ப பெரியவராக இருந்தா ஒரே ஒரு சவால் தான் எனக்கு ரொம்ப அந்த வைத்திய வலி அப்பாலோ எல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தேன் ஒருத்தர் என்ன சொல்லிட்டேன்னு சார் இது கட்டையோட தான்ட்டான் இப்ப டாக்டர் சொல்ல